அகர முதலையழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே திருக்குறள் கருத்துக்களையெல்லாம் நாமும் முடிந்தவரை சிந்தனை செய்கிரோ எத்தனையோ பெரியோர்கள் திருக்குறள் கருத்துக்களை ஆழ்ந்து சிந்தித்திருக்கிறார்கள் சமூகத்திற்கு வழங்கி சென்றிருக்கிறார்கள் நாம் பல தலைப்புகளில் சிந்தித்த நாம் இப்பொழுது உறவு என்கிற தலைப்பிலே சிந்திக்க தொடங்கியிருக்கிறோம் அறிவு நலம் என்கிற தலைப்பிலும் மனநலம் என்கிற தலைப்பிலும் சொல்நலம் என்கிற தலைப்பிலும் உடல் என்கிற தலைப்பிலும் செயல் நலம் என்கிற தலைப்பிலும் குரட்பாக்களை அதிகாரங்களை எல்லாம் நாம் தேர்ந்தெடுத்து அந்த அடிப்படையிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் ஒவ்வொரு தலைப்பிலும் பல குரட்பாக்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம் செயல் நலம் என்கிற தலைப்பிலேயே இருபத்தி மூன்று அதிகாரங்கள் இருநூத்தி முப்பது குரலுக்கும் மேலாக படித்திருக்கிறோம் இப்பொழுது உறவு நலம் என்கிற தலைப்பிலே குடும்ப வாழ்க்கையை முதலிலே சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம் இல்வாழ்க்கை என்கின்ற அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த இல்வாழ்க்கை அதிகாரத்திலே இப்பொழுது இல்வாழ்க்கை வருகிறது அடுத்தபடியாக வாழ்க்கை துணைநலம் என்கிற பேரிலே மனைவியினுடைய இலக்கணங்களை பற்றி பார்க்கப் போகிறோம் பிறகு மக்கட்பேரு பிறகு அன்புடைமை விருந்தோம்பல் இப்படி எல்லாம் வரப்போகிறது எல்லாம் இதெல்லாம் மிக அற்புதமான ஒரு முறையாக வைத்திருக்கிறார்கள் இப்போது நாம் இந்த ஒரு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஆழமாகவே அதிகமாகவே சிந்திக்கலாம் அதிகமாக என்ன அர்த்தம் எவ்வளவு செறிவாக சிந்திக்க முடியுமோ அவ்வளவு செறிவாக சிந்திக்க முயற்சி பண்ணலாம் இதன் மூலம் குடும்ப அமைப்புகளை பற்றி நாம் சிந்திப்போம் என்றுதான் சற்று விரிவாக சொல்ல பார்க்கிறேன் இந்த குரட்பாவுக்கு நாம் என்ன பொருள் பார்த்தோம் இல்வாழ்வான் என்பான் அதாவது குடும்ப வாழ்க்கைக்கு போகிறவன் முதல்ல கணவன் அந்த ஆண்மகன் ஆண்மகனுக்கு பெண்ணும் இருக்கிறாள் ஆணும் இருக்கிறாள் இந்த காலத்தில் நான் இதை பற்றிலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை பற்றிலாம் சிந்திக்கல பெரியவர்கள் எப்படி சொன்னார்கள் அது யாருக்கு புரிய ஒரு பொருத்தமோ அவங்க கடைப்பிடிச்சிட்டு போகிறோம் இது ஜனநாயக நாடு எல்லா மற்றவர் ஒருவர் வாழ்க்கையில் மற்றவர்கள் தலையிட மாட்டார்கள் ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு சமூகத்தினுடைய துணை அவசியம் என்பதை மறுக்க முடியாது இருந்தாலும் எவ்வளவு முடியுமோ அந்த குடும்ப வாழ்க்கை பற்றிய கருத்துக்களை நாம் இப்பொழுது சிந்திப்போம் இந்த குரட்பா என்ன சொல்லி இருக்கிறது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இல்வாழ்வான் என்பான் இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் என்பவன் இயல்புடைய மூவர்க்கும் இயல்புன்னு சொன்னா அறத்தின் இயல்புடைய மூவர் யாரு பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தன் சன்னியாசி மாணவன் தவ மேற்கொண்டிருப்பவன் துறவி இவர்கள் மூவரும் நல்ல ஆறிலே நிற்கிறார்கள் நல்ல ஆறுனா அற வழின்னு அர்த்தம் நல்லாற்றின் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை துணையாக இருக்கணும் அவங்க நல்ல வழியில போய் அந்த வாழ்க்கைய நல்லபடியா வாழ்கிறதுக்கு இவன் துணை புரியணும் குடும்பத்துல இருக்கிறவன் மாணவனுக்கும் பெரிய பொறுப்பு மாணவனுக்கும் தவ வாழ்க்கை வாழ்கிறவனுக்கும் துறவிக்கும் துணையாக இருக்க வேண்டும் அவர்கள் அற வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி புரிய வேண்டும் என்பதுதான் இங்கே கருத்து ஒரு ஆண்மகன் குடும்ப வாழ்க்கைக்கு போவதற்கு முன்பு நம்முடைய திட்டத்திலே எப்படி இருக்கிறது என்றால் நம்முடைய பண்பாட்டிலே முதலில் அவன் தன்னுடைய வாழ்க்கை எத்தகையது நான் யார் நான் இந்த உலகத்திலே எதற்காக பிறந்திருக்கிறேன் என்னுடைய இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அந்த லட்சியத்தை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி சிந்திக்க எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறார் இது யாராவது மறுப்பார்களான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு நான் இந்த உலகத்துல பிறந்துட்டேன் நான் இதுக்கு எதுக்காக பிறந்திருக்கிறேன் நான் என்ன பண்ண இந்த கேள்வி நம்முடைய பாரத நாட்டில் கேட்கப்பட்டிருக்கிறது என்னுடைய காரியம் என்ன என்ன எனக்கு அறிவு இருக்கு அறிவு இருக்கிறதுனால எனக்கு வந்து கியூரியாசிட்டி இருக்கணும் இருக்கோ இல்லையா என்னை சுற்றி இருக்கிற பெரியவங்கள்லாம் எனக்கு அதை உருவாக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கல்வி அமைப்பு நம்முடைய கல்வி அமைப்பு இன்றைக்கு கூட இப்போ இந்த கல்வி அமைப்பை பற்றி பெரிய சர்ச்சைகள் எல்லாம் வந்து கொண்டு ஆனால் மன அமைதியை கொடுக்கக்கூடிய கல்வி முறையே நம்முடையது என்றால் அது மிகையாக தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை துணையாக கொள்வோ இந்த விஷயங்களை நான் தொடர்ந்து சிந்தித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள முற்படுகிறேன் என்பான் இயல் உடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்